أما بعد من بسم الله الرحمن الرحيم بعث في رسولا منهم يطلو عليهم அஹ்பாத் ஃபாவுதான் வஜீம் ரஹீம் வல்லதி கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்கலே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் சுஹான் உலமாக்கலாகிய நமக்கு ஒரு பாரிய பொறுப்பை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய வாரிசுகள் என்ற அடிப்படையில் ஒரு பொறுமதியான ஒரு சுமையை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தரப்பட்டிருக்கும் இந்த பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியுடன் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக மிக புரோஷனமாக இருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமான உளவாக்கலே இந்த நாட்டில் நாம் ஒரு பௌத்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்கள் நாம் ஒரு எட்டு பத்து வீதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் பிற நாடுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத பல கயிர்களை உரிமைகளை பல உரிமைகளை நாம் இந்த நாட்டில் பெற்றிருக்கிறோம் அல்லவுக்கு நாம் மிகவும் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் உலமாக்கல் இங்கு அஹமது இல்லா தாராளமாக மதரசாக்கள் பள்ளிவாயில்கள் நமக்கு எல்லா வகையான ரைட்ஸ்களும் இந்த நாட்டில் தேவைப்பட்டிருக்கிறது உலமாக்கலாக எங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து ஸ்கூல்ல மௌலமார்களுடைய அப்பாயின்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து காலத்திலிருந்து தலாக் மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் போன்றவைகள் தலாக் நிகா இவைகள் இந்த நாட்டில் அலமது இல்லா முட்காலம் தொட்டே காஜிமார்களுடைய அமைப்புகள் இவைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இப்ப அலமது இல்லா மதரசாக்களும் ஒலமாக்களும் ஹாபிஸ்களும் நல்ல ஹர்ரேஜ்கள் முத்தஹிச்கள் பல துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் அலமது இல்லா எல்லாம் ஏற்பாடு செய்து இருக்கிறார் நான் ஒரு வட்டத்தில் ஜமீதுல்லமா நாங்கள் பலரும் இங்க இருக்கக்கூடிய பல விளமாக்கள் ஜமீத்துள்ளமாவில் கலந்து கொள்றது இல்லை என்று ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம் இப்ப அலமது எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்பட ஒரு தீர்மானத்துக்கு வந்து அலமது இப்ப சமீப காலங்களில் மிக அழகான முறையில் நாம் என்னதான் கருத்து எம்மிடத்தில் புர்வை ஹிலாப்புகள் இருந்த போதிலும் நாங்கள் எந்த அளவுக்கு வெற்றுக் கொடுத்து ஒற்றுமையாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றுக் கொடுத்து நடக்க ஒரு அடிப்படையில் பல எங்களுடைய நிலைப்பாடுகளை விட்டுக் கொடுத்து இன்று நாம் நடந்து கொள்ளக்கூடிய இந்த அமைப்பை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உலமாக்கள் இந்த நாட்டில் நாம் ஒவ்வொருவரும் இது என்னுடைய ஒரு பொறுப்பு நான் இந்த நாட்டில் முஸ்லீம்களை வழிநடத்துவது இந்த நாட்டை நம்முடைய எந்தெந்த பள்ளியில் எந்தெந்த பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதிக்குரிய அனைத்து மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் ஜம்யாவுடைய எதிர்காலத்துடைய திட்டங்களை நாம் மிக ஹயராக முன்னெடுத்து செல்ல முடியும் காசிமார்கள் உளவாக்கல் பதிவு செய்ய உளவாக்கல் விண்ணப்பங்களை நீங்க அறிவித்தேரத்தில் முன்வைக்கப்பட்டது காதி அப்ளிகேஷன் கால் பண்ண நேரத்தில் உலமாக்கல் இருக்க அப்ளிகேஷனுக்கு நீங்க முகம் கொடுங்க ஆனால் அந்த நேரத்தில் உளமாக்கலுடைய ஒரு முன்வரக்கூடிய அமைப்பு மிக குறைவாக தான் காணப்படுகிறது அம்பத்திரண்டு காதிமார்கள் இருக்கிறாங்க ஆனால் அதில் வரலிற எண்ணக்கூடியவர்கள் தான் உலமாக்கல் அதில் இருக்கிறது நான் காணக்கூடியதாக இருக்கிறது ஹலால் ஹராமுடைய ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி இது நிறைவேற்றப்படணும் அலமது இல்லா இப்ப நான் ஒரு ஆர்வம் ஓட்டிக் கொண்டு உளமாக்கல் அனுபவம் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களுக்கு முன்வர வேண்டும் சமீப காலங்களில் இந்த விஷயத்துக்காக நாம் பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அத்தோடு ஸ்கூல்கள் மொழிமார்களுடைய அப்பாயின்மெண்ட் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அது இன்னும் சரியான முறையில் அமைப்புகள் இல்லாத காரணத்தினால பல பகுதிகளில் உளமாக்கலுடைய அப்பாயின்மெண்ட் நடக்காதனால ஸ்கூல்கள் சாதாரண மக்கள் இஸ்லாமத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பும் பொட்டு வச்சுக்கொண்டு ஒரு பெண் இஸ்லாமத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய காட்சியும் சமீபத்தில் ஒரு ஆளும் வந்து இந்த செய்தியை தெரிவித்தார் இப்படியான ஒரு நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது அலக்துல்லா ஜம்யா இந்த பொறுப்பெடுத்து சமீப காலத்தில் மாத்திரம் அல்ல முந்தைய இந்த ஜம்யா என்னவோ நாங்கள் புதுசாக வந்து ஆரம்பிச்சு அல்ல ஜம்யா என்பது ஒரு எண்பது வருஷத்துடைய வரலாறு உள்ளடக்கி இருக்கு ஜம்யத்துள்ளமா சுமார் எண்பது வருஷ காலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் பனிரெண்டு பதிமூணு தலைவர்கள் இதுவரைக்கும் இந்த ஜெம்யாவுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த இந்த பணி ஏதோ ஒரு சின்ன வடிவத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய பங்களிப்புக்கும் நிச்சயமாகல்லாம் மேலான கூலியை வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு அடிப்படையில் இப்படி ஒரு முயற்சி செய்ய போய் தான் இந்த அளவு ஜெம்யத்துள்ளமா ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய உளவாக்களில் முன்னூத்தி ஐம்பது உளவாக்கல் நீங்க எந்த இடத்தில் ஒன்று செய்திருக்கிறீங்க பல கிளைகள் பல பகுதிகளில் இருந்து உலமாக்குறீங்க சமூகம் அளிச்சிருக்கிறீங்க இங்க வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன தூத எடுத்துக்கொண்டு போகணும் சொன்னா யா லா இந்த நாட்டில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பேசின இந்த அக்காய பாத்திலாவுடைய இந்த விஷயங்கள் கூட இவர்களோட மோதிரத்துக்காக பேசப்பட்டது இந்த இவ்வளோ பாத்திலான கொள்கையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இது வெறுமனை புத்தக வடிவத்தில் அல்ல இது சீரி கெச டுடே வடிவத்தில் அல்ல இது உள்ளங்கள்லயும் இது வீடுகளிலையும் இது அரசாங்க மட்டத்துக்கும் இது பப்ளிக்கு வந்துவிட்டது இதனால உமத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அதனாலதான் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இப்ப நாங்கள் ஒரு அழைப்பு கொடுக்கிறோம் இந்த கொள்கையில் உள்ளவர்கள் யாரெல்லாம் காதியானி கொள்கையில் இருக்கிறார்களோ இன்றே ஜம்யத்துலமாவில் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் இலங்கையில் வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து காதியானிகளுக்கும் சொல்கிறோம் நீ உங்களுடைய இந்த தவறான கொள்கையிலிருந்து ஜுமூர் அஹ் சுன்னாவுடைய இந்த அக்கீதா படம் வாழ்வதற்கு நீங்க தயவு செய்து உங்களுடைய இந்த கொள்கையிலிருந்து தௌபா செய்து உள்ள நிலையங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஷியாக்கள் அதுலேயும் இஸ்லா ஐஸ்வரியாக்கள் இவர்களுக்கும் நாங்கள் இந்த வேண்டுகோள் எடுக்கிறோம் குருஹாதுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய கொள்கைகளில் நீங்க எதனால தவறாக புரிஞ்சிருக்கிறீங்களோ உங்களுக்கு விளக்கம் வேணுமா ஜிம்மிசில்லம் அணுகுங்க உலமாக்கள் அணுகுங்க கிளைகளை அணு அனகி இந்த விடயங்களுக்கு ஒரு தெளிவு பெறுறத்துக்கு ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் அடுத்த கண்ணியமான உழவாக்கலை நாங்கள் ஒன்று என்று சொன்னா சிறு பிரச்சனைகளை நாங்கள் பெரிய புகமாக எடுத்துக்கொண்டு இதேதான் எங்க வாழ்க்கையில் பேசிக்கொண்டே இந்த சர்ச்சைக்குரிய யம் உண்டு வரணும் அஹமது இல்லா இப்ப நாங்க ஒரு கட்டம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு செய்தி மனம் தரப்பட்டிருக்கு ஜெம்மியா என்னென்ன நிறுவனங்களை அனுமதிச்சிருக்கு ஹலால் பத்திரம் யாருக்கு கொடுத்திருக்கிறோம் இலங்கை நாங்க ஜெம்மித்துள்ள ஹலால் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிக்கொண்டிருக்கிறோம் காபி நிறுவனங்கள் காபி நிறுவனங்களாக இருந்தாலும் அங்கு உலமாக்கல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆளுங்க அவதானிக்கிறாங்க அங்க முஸ்லீம்கள் தான் அறுக்கிறாங்க இப்படி பல அமைப்புகளில் எதிர்காலத்தில் எங்க முயற்சி என்னவாக இருக்கிறது பிஸ்கட் எடுக்கிறீங்க அதுல இன்கிரீடியன்ஸ் போடப்பட்டிருக்கு சில இடத்துல கேட்கிறாங்க இந்த நம்பர்கள் போடப்பட்டிருக்கு நம்பர் என்று சொன்னா அது என்னது என்ற அறியணும் இருக்குது அப்ப அலமது இல்ல ஒரு அளவு முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுவாங்க இலங்கையில பைரகா ஒரு சில முஸ்லீம் நிறுவனங்கள் மாத்திரம் அறுக்கிறதன் மூலமாக முஸ்லீம்களுடைய தேவையும் இந்த நாட்டு மக்களுடைய தேவையோ நிறைவேற போறதில்லை காவிர்கள் சேவை கொண்டிருக்கிறாங்க காதிராக இருந்தாலும் எங்கள சுரூத்துகளுக்கு கட்டுப்பட்டு அந்த விஷயத்தில் நாங்க ஒரு படிப்படியாக இந்த முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம் ஹலாலுடைய விஷயங்கள்ல நாங்கள் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம் இதபோன்ற உலமாக்களுடைய எதிர்காலத்தில் உலமாக்கள் இந்த கொள்கைகளை குறிப்பாக எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு கிளையாக இருந்தாலும் குறிப்பாக நாங்க நீர்கொழம்பு பகுதி ஜெமித்துள்ள மாவட்டத்திலும் அந்த பகுதி எங்கெங்கெல்லாம் காதியானிகள் இருக்கிறாங்களோ புலனர்வை எடுத்துக்கொள்ளுங்க பசியாள பகுதி எடுத்துக்கொள்ளுங்க நீர்கொழும்பு எடுத்துக்கொள்ளுங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் உள்ள உளமாக்கல் இதுல நல்ல நுணுக்கமாக இருக்கணும் யார் வாலிபர்கள் உற்சாகமாக இருக்கிறீங்களோ அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அவங்களுக்கு வரலாம் நாங்க அவங்களுக்கு சில வழிகாட்டல்களை செய்யலாம் அல்லது பாகிஸ்தானுக்கு போய் இந்த இந்த துறையில ஸ்பெஷல் ஸ்பெஷலாக குறிப்பாக இந்த ஷியாக்கள் காதியானிகள் போன்ற இந்த துறையில நல்ல சென்சர்கள் இருக்குது கற்பித்து கொடுக்கிறாங்க அப்படி போய் கற்றுட்டு வரலாம் இப்படி சில ஏற்பாடுகள் யோசனைகளை அடுத்த கண்ணியமான உலமாக்களை நாங்கள் எந்தெந்த கிளைகள் இருக்கிறோம் உலமாக்கல் எங்கட உடல் பொருள் தியாகம் இதுவரைக்கும் அகமது இல்லா ஜிசாக்கல்லா உங்களுடைய செலவுல உங்களுடைய பணிகளை கிளைகளை சிறப்பாக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க இன்னும் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில நாங்கள் முன்னேறோம் எங்க உலமாக்கல் நாம் முன்னேற்ற பாதையில் வரணும் நாங்கள் எப்படி எங்களுடைய எங்கட பொருள் எங்கட பணம் எங்கட உடல் செலவழிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஒரு பெரிய ஹயரும் அதில் எல்லாத்தயிரையும் வரக்கத்தையும் ஏற்படுத்துகிறார் அதனால் உலமாக்கலாகிய நாம் இந்த பிரதானமான அம்சங்கள்ல நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு ஒரு பொறுப்புன்று எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்றே இன்று பேசப்பட்ட இந்த அக்காய்வுகள் இதெல்லாம் தவறானதுதான் இந்த தவறான அக்காயங்களிலிருந்து இவர்களை விடுவிப்பதற்காக வேண்டி ஒரு முயற்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் முழுதாக ஈடுபடுவோம் ஈடுபட்டு எப்படி சரி இவர்களை இந்த பாத்திலிருந்து வெளியேற்றுவோம் என்ற முயற்சியை நாம் செய்யணும் அடுத்த எங்களுடைய அக்காயகளை பேசக்கூடிய நேரத்தில் முத்தாலா செய்து இந்த விஷயங்களை நாங்க தொகுத்து படிப்படியாக இந்த ஷியா என்று சொல்லும் பொழுது ஒரே அடிக்கு ஷியாவை நாங்க பேசாம ஷியாவுடைய அக்காயுதங்களை பிரித்து அவர்களுடைய இந்த விஷயங்களை தரப்பட்டு இருக்கக்கூடியா போதும் இதுல இருந்து நாங்க விரிவாக நாங்க ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு செய்த எ அந்த அமைப்புகளை நாங்கள் அமைச்சு கொள்ளனும் அகலபாய் யார் அதை முத்தாலா செய்யணும் இவைகள் இருக்குது இவைகள முத்தாலசா ஒரு ஒன்று கூடி ஜம் எல்லம் கூடக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் கண்ணியமான உலமாக்கலை எங்களுடைய இந்த பொறுப்புகளை உலமாக்கல் என்ற அடிப்படையில் ஜெம்மே துல்லம் பொறுப்பை மூணு அடிப்படையில் ஒன்று தாவா இரண்டாவது தஸ்கியா மூணாவது தாலிம் உலமாக்கல் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய கட்சி அடிப்படைகள விட்டுட்டு ஜம் வரக்கூடிய நேரத்தில் ஜெம்யாவுடைய சில சூழல்கள் ஜெம்யாவுடைய சில நடைமுறைகள் ஜெம்யாவுடைய சில வழிமுறைகள் இருக்கிறது அதன் பிரகாரம் தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும் கடாரண்ட ஒரு விஷயத்தை செய்து உள்ளதெல்லாம் பாலாக்கி நாசமாக்கிட்டோம் என்று சொன்னால் அது எங்களுடைய ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டாது எந்த ஒரு விஷயத்தை செய்யும் அதுல நிதானம் கடைபிடிப்பது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது காதியான விஷயத்தை நாங்கள் ரெண்டு வருஷமாக யோசிச்சோம் காதியானி விஷயத்தை வெளியில போடுறதுக்கு பகிரங்கமாக பேசுறதுக்கு ரேடியோல நாங்க வாரத்துக்கு முன்போ அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்தோம் சில நிறவாக்க ஆத்தரப்பட்டாங்க என்ன நீங்க காதியானிய பத்தி பேசாம இருக்கிறீங்க என்ன நீங்க இதை பத்தி பேசாமல் இருக்கிறீங்க என்ன நீங்க பிஜேயை பத்தி பேசாம இருக்கிறீங்க நீங்க என்னால பத்தி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுவதுண்டு ஒரு விஷயத்தை பேசுறதுக்கும் ஒரு விஷயத்தை அணுகுறதுக்கும் சில முறைகள் பொறுப்படுத்தவும் அன்றையிருந்து காதியானே இந்த என்ன அன்றத்த மிக ஆழமாக ஸ்டடி பண்ணி கொண்டு லாயர்ஸ கூப்பிட்டு இந்த நாட்டுல நேற்று முந்தினால் நாம வந்து இறங்கினது முதனால்தான் நாம லாயர்ஸோட இருந்தோம் கூப்பிட்டு இருந்தோம் முக்கியமான லாயர்ஸ் நாட்டில் உள்ள அட்வொகேட்ஸ் உங்களை ஆனா குறிப்பிட்டு சாரார் அவர்களும் ஜோல உள்ளவர்கள் அவர்களோட அபிப்பிராயம் கேட்டோம் இந்த அடிப்படையில இவர்கள் பாருங்க எங்களோட காதியான இந்த நாட்டில் என்ன செய்யறாங்க எங்களோட காஜிக்கோட்டை தான் அவர்களும் அனுபவிக்கிறாங்க எங்களோட ரெஜிஸ்டாரில தான் அவங்களும் அனுபவிக்கிறாங்க எங்கள பள்ளிகள் அவங்களுக்கு இல்லாம அவங்களோட தனி பள்ளி இருக்குது ஆனால் முஸ்லீம் என்ற தான் இருக்கிறாங்க ஒரு வித்தியாசம் உண்டு எங்களுக்கும் இல்லை வெளிப்படையில் பார்க்கும் பொழுது நீர்கொளம்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா முஸ்லீம்கள் அவர்களோட சர்வசாதாரணமாக வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க திருமணம் ஆனதுக்கு பிறகு எல்லாரும் ஒப்படை வச்சு கொண்டு அழுது கொண்டு வராங்க பாருங்க என்ன மகளை கொண்டு போயிட்டு காதி கொடுத்துட்டேன்னு சொல்லி இதனால தான் படிப்படியாக நாங்கள் அணுகி வந்து அலமது இல்லா சென்ற ஒரு கூட்டத்தில் வைத்து அலைமோலான இந்த தகவலையும் கொடுத்தார் முஸ்லீம் கல்ச்சர் மினிஸ்டர் இது வெளியாகப்பட்ட ஒரு விஷயம் போறது பிறகு முன்னூத்தி ஐம்பது உலமாக்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கொண்டு போகணும் வேண்டி செய்யக்கூடிய சேவைக்கு எண்பது வருஷத்தை அடைந்திருக்கிறது அது மோலி நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க அப்படி பேசுறீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு பிரிஞ்சு போகலாம் பிரிங்கிறது பெருசல்ல வேளாண் சகோதரர்களை ஒன்று சேர்ந்து பழகுங்க எந்த முறையில நாங்க ஒற்றுமையாக சொல்லி பாருங்க பிரிந்து பிரிந்து பிரிந்து நாங்க இந்த நாட்டுல எதையுமே அடையல நாங்க வெளிநாடுகளில் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்குள்ள மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க உரிமைகளை பெற்றுக்கொள்ளாம கஷ்டப்படுறாங்க இந்த நாட்டில் நாங்க எல்லா உரிமைகளும் பெற்று இன்னைக்கு சண்டெண்ணை அந்த இதை பேசுனாங்க இந்த இதை பேசுனாங்க இதை பேசினாங்க அதை பேசுனாங்க இந்த சின்ன விஷயத்துக்காக தான் எவ்வளவு பாரிய விஷயங்கள் பொறுப்புகள் இந்த நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ாலும்கப்படத்துல இயக்க வெறுப்ப அந்த வெறிக்கப்படனும்ஸ்லீம்கள் கரிமா சொன்ன அதற்கானுசு ரஃபாத்துக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு லாகூர்ல வைத்து அவர்கள் பேசியத ஷேக் அப்துல் ரசா இஸ்கரி ஜாமியுல் இஸ்லாமியா அதோட முதீர் அவர்கள் அரபில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்னுடைய ஹாஜ் இருக்கவே ஒவ்வொரு ஆளுமுடைய கையிலையும் கொண்டு கொடுக்கப்படணும் வாகதத்தில் வாகதத்தில் உம்மத்து இஸ்லாமியா இந்த உமாவுடைய வகதா அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யூத கிறிஸ்தவர்கள் எங்களை அளிக்கல யூத கிறிஸ்தவர்கள் அளிக்கிறதுக்கு முத நாங்கள் தான் கூறு போட்டுக் கொண்டோம் நாம தான் எங்களை கூறு போட்டுக் கொண்டோம் நாங்க காதியானிய பேசுறதுக்கு காதியான ஒன்று செய்தால் காதியானுடைய கொள்கைகளை பார்த்தீங்க இது எங்களுக்கு முஸ்லிங்கள் தகவீர் செய்யறது இருக்கிறதே எடுத்து பாருங்க தாலியில பாருங்க இவர்கள் எழுதி இருக்கக்கூடிய தகவீருடைய பாருங்க அப்துல் ஹாய் லக்னவி ரமத்துல்லாலே தொண்ணூத்தி ஒன்பது ஒரு மனிதர்களிடத்தில் குஃபர் இருக்கும் என்று தவறுகள் இருக்கும் என்று சொன்னார் அவனிடத்தில் இஸ்லாம் இருக்கும் என்றா அந்த இஸ்லாத்தை வச்சு அவனை உள்ளுக்கு எடுக்கணுமா தவிர அவனை தவற வச்சு வெளியாகிறது என்பதல்ல அவனை சட்டத்தை காஜராக்கணும் என்ற பார்வையிலே இருக்காம உமர்ரதியானவர்கள் ஆரம்பத்தில் எப்படி எடுத்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரையும் ஒரு கோவம் வரும்பொழுது வெட்டி அவனை கொன்ற வேணும் சொல்லி உமர் ரிலான ரோசப்படுவார்கள் ஆனால் பிந்தி உமர் ரிலானவர்கள் அவனோட ஆட்சி காலத்தில் வந்து பேர் சந்தர்ப்பில என்ன செய்ய வெளியே வீட்டுக்கு வந்து என்னிடத்தில் பல உலமாக்களுடைய எனக்கு இந்த பதவியில் நான் எந்த வகையிலையும் தகுதியேற்றவன் உடைய ஜியுமாறுதல் என்பதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கொள்கை விரியில் இருக்காம எங்களுடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்துல்லா மசூத் ரதில் அவர்கள் உடைய விஷயத்துல என்ன கருத்துல இருந்தாங்க அதனால அவங்களை தக்வீர் செஞ்சு போட்டாங்களா ஆயிஷா ரதி அல்லான்ஹா மராஜுடைய விஷயத்துல என்ன கருத்துல இருந்தாங்க அதனால அவர்களுக்கு எதுவும் பேசினாங்களா இல்ல உ ஒரு விஷயங்கள் தொகுத்தோம் நாங்க எதுக்காக தொகுத்தோம் என்று சொன்னா சில உலமாக்களை ஒன்று சேர்த்துமால அவர்கள் பத்து உலமாக்கள் வைத்து ஒரு விஷயத்த ஒன்று தொகுத்தோம் எதுக்கு ஒரு பெரும் இமாம் அவர்கள் امام شافی رحمۃ اللہ <سؤال> اند উম্মতুদায়র সরঙ্গর ইমাম ইমাম شافী رحمۃ اللہ উর কুরাইশ কুরাইশ বংশতেই சேர்ந்தவர்கள் আল্লাহ তাদেরকে একটি ಪರಿಪೂರ್ಣ সরপ கொடுத்திருந்தார் তাই একটি একটি குழந்தয়ে একটি अनाদায়েয়া এতিম হয়ে থেকে அந்த তাই ஏழு வயদলে হাফিজাക്കി 10 வயদলে মততা মানనం সেவித்து 17 வயদলে উর মক্কা উর মুফতিয়াగా কলন্দি তাদেরকে নিপাট্রೆಂದು சொன்னা அந்த ইমাম شافী رحمۃ اللہ एवलो ইমাম মালিক رحمۃ اللہ তাদেরকে കാണുമ്പോൾই ইনি আরাফি কালবিকা নূরান ফালা তুদফী বিল যুলমাতিল মাআসিয়া এমনটা ইমাম মালিক رحمۃ اللہ নসিহ ார்கள் இமாம் அக்ரில் குரான்தீசுக்கு மிக நெருக்கமானது அவருடைய பார்க்கும் பொழுது இமாம் எல்லா வகையிலையும் மிகவும் ஒரு சுன்னாவுக்கும் குரானுக்கும் மிக அக்கறவாக இருக்கிறது சில சில விஷயங்கள்ல ஒரு மனிதருக்கு ஒரு மாற்று கருத்து கொண்டு இருக்கலாம் அதுக்காக வேண்டிய குட்டி நீ ஷாஃபி அது இல்ல அது இல்லை என்று சொல்லி அவனுடைய ஹாரிதாக்கிறதுக்கு முயற்சி என்று சொன்னால் நாங்கள் இது ஒற்றுமையை பேசக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் சீர்குறிக்கக்கூடியவர்களாகத்தான் கருதப்படுவோம் ஒரு எடுத்து பாருங்க நாம் எடுத்து தொகுத்து காண்பித்தோம் ஒரு தாஜுதீன் சுபுக்கி போன்றவர்கள் அவர்கள் இமாம் ஷாஃபியுடைய கருத்துக்கும் மாற்றமாக வசதிகளும் பேசியிருக்கிறார்கள் அதனால ஒருவர் ஷாபியை விட்டு காரிஜாகி விட்டார் விட்டு அப்படியாக விட்டார் என்று சொல்லி நாங்கள் ஒரே இந்த விஷயங்கள பேசிக்கு ஆளாக்கி கொள்ளாம இருக்காம ஒரு நிதானமாக ஒரு அமைதியாக உண்டுபடுத்தக்கூடிய ஒரு சூலோட இமாம் இமாம்கள் எந்த அமைப்பு இடங்களோ எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ் எந்த அளவுக்கு செகான்னு தெரியாது உணூப்தர கூட இமாம் ஷாசி ரஹமுல்லா அவர்கள் ஒரு திரு ஒரேத்துல அவறியது ஒரே அந்த சரி சரி அப்பா அதே ஏன் மதிக்கிறார்கள் பத்துவ இப்ப மா சிறுபான்மையாக இருந்து ஒன்று நினைப்பாங்க என்னுடைய எதிர்த்தரப்பில் விஷயங்களுக்கு சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது நாங்களும் ஒரு காலத்தில் விவாதங்களும் காண மாட்டோம் ஒரு முத முஜாதா சண்டை தர்க்கம் அந்த அந்த இதுக்கு ஆதாரம் திரட்டுறது இந்த இதுக்கு இல்ல உடத்தணும் உமத்துக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அக்காயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவருடைய அமல்களில் ஸ்பஷ்டைக்கு ஏற்படுத்தாமல் அவர்களை பாதுகாத்துக் இருக்குது ஒன்று இருக்குது ஓ ஹசனும் தான் சரி இது தயல் செய்யவே கூடாது என்று தட்டி கழிச்சுட்டு போக கூடாது அதையும் கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொள்ளணும் ஓ மற்றவர்கள கருத்து இருக்குது எப்படி இமாம் புகார் அஹமல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இதனுடைய விஷயத்துல ஹஜ் பாடத்துல பெண்மணிகள் போறதுக்கு முப்பட நேரத்தில் போயிட்டு அப்துல்லானவர்கள் போகலாம் என்று சொன்னாங்க ரயில்லான அவர்கள் மதியினால அவங்களோட கருத்து முரணாக இருந்தது அவர்களிடத்தில் இப்படி சில சாபாக்களுடைய காலத்திலேயும் சில விஷயங்கள் இருந்தது அதனால மற்றவர்களை மதித்து கண்ணியங்களை பாதுகாத்து ஒற்றுமையை எந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமை செயல்பட ஏழு இந்த மூணு கூட்டத்தார்களை இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்களை உட்கார வைக்கிறோம் ஒரு காரியாலயா பல காரியங்கள் செய்ய முடியும் இருந்த மாசத்தில் எங்கேயுமே சத்தத்தை வெளியே கேட்கலாம் பெரிய போராட்டம் அடை ஆரம்பி கூட்டத்தில் அங்க ஜம்மித்துள்ளதே அல்ல இந்த நாட்டில் இந்த நாட்டில் சொத்து பிரித்துக் கொள்ளலும் இஸ்லாமிய முறை திருமணங்கள் செய்து கொள்ளலும் இஸ்லாமிய முறப்படி தன்னுடைய வாக்கு விஷயங்களை செய்து கொள்ளலாம் அதை அமெரிக்கா லண்டன்ல பிரான்ஸ்ல ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள் இந்த வாக்கியங்கள் இல்ல அதனால உளவாக்கலை கண்ணியமான உளவாக்கலை ஒவ்வொருவரும் யோசிங்க ஸ்கூல்கள் இஸ்லாமிய பால் நடத்தினருக்கு ஆளுமே கிளைகள்ல யோசிங்க எந்த விதத்தில் நாங்கள் செய்வோம் பொதுமக்கள் விஷயத்தில் வலைகீனமாக இருக்கிறாங்க என்ற இந்த கிரந்தத்தை ஜெமியத்துள்ளமா இவ்வொரு ஒரு வருஷத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட தீர்மானம் இருந்து நடிகரத்தை நீங்க கொடுக்கீங்க சந்தேகம் ஏற்படுத்தும் சண்டைக்கும் சச்சரவுக்கும் போறீங்க படிப்படியாக மக்களுக்கு அவர்களுக்கு படித்துக் கொடுங்க ரமதானுடைய மாதம் மாத்திரம் அல்ல ரமதானுடைய மாதம் மாத்திரம் அல்ல இந்த விஷயத்துக்கு படித்து கொடுக்கிறது ஏனைய காலங்களிலேயும் மக்களுக்கு அதிர்செல்ல குழு வராமல் ஒரு நேரம் எடுங்க மக்களுக்கு செற்குடைய மசாயல்களை பள்ளி உள்ள தாயினுடைய விஷயம் நடக்கும் அது போக மற்ற நேரத்தை எடுங்க நேரம் இருக்குது அஞ்சு நேரம் தொழுகைகள் நேரங்கள் இருக்குது அதுல ஒரு நேரம் எடுத்து மக்களுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அத்தோடு கண்ணியமான உள்ள மக்களை மிகப்பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களோட நேர கொடுத்து தயவு செய்து எந்த ஒரு கூட்டமாக ாலும்ன கிளை எதிர்காலத்தில் கொஞ்சம் செலவழித்து வரும் பொழுதை நிச்சயமாக ஏற்படுத்துகிறார் ஒற்றுமையை பாதுகாப்போம் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று தான் செய்ய வேண்டியது ஒவ்வொருவரும் துவா செய்து கொள்ளணும் கவனம் துவாவின் பக்கம் இருக்கணும் யார்லா எங்களுடைய ஒற்றுமை பாதகார் எங்க உள்ளங்கல் யாரோட மனஸ்தாபம் இருக்குமோ உட்கார்ந்து பேசுங்க ஒரு விஷயத்துல ஒரு சகோதரர் எனக்கு ஒரு கடிதம் எழுதிருந்தார் நான் சரியான ஆத்திர அவரை சந்திக்க எனக்கு அப்படி ஒரு கடிதம் எனக்கு எழுத வேண்டிய தேவை இல்லை என்னிடத்தில் நேரடியாக வந்து பேசலாம் நான் நான் அப்படி இமாம் ஷாபி ரஹமதுல்லா அவர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு அவசியம் இல்ல எந்த எந்த தூசிக்கும் போட எந்த அமைப்பிலையும் நான் தகுதியற்றவன் அவர்கள் யார் நாம் யார் மேலான சகோதரர்களை பெரியார்களே அதனால நீங்க பேனாவை எழுதி கடிதம் எழுதி அது பத்து பேருக்கு அனுப்பிதான் நீங்க எங்களுக்கு சொல்லணும் என்பது அல்ல நாம இருக்கிறோம் ஒரு பொறுப்பில் வச்சிருக்கிறீங்க நாளைக்கு இறங்கி போகணும் இறங்கி போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஏதோ ஒற்றுமையாக இருக்கணும் நாங்க எல்லாரும் ஒரு காலத்தில் காலத்தை கருத்து இந்த ஒரு பெரிய சக்தியை எழுந்துட்டோம் அரசியல் ரீதியாக பாருங்க எங்களுக்கு ஒரு பலம் இல்லாமல் எங்க சக்திகளை உள்ளடக்கி நாங்கள் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் சுனாமி வந்து தாக்குதல் நடந்தது சுனாமி தாக்குதலில் உலவாக்கல் கொழும்புல மற்ற பகுதியில் எல்லா இடத்திலையும் அஹமது இல்லா ஜிசாக எல்லா உளவாக்களும் எல்லாரும் களமிறங்கி வேலை செஞ்சீங்க பாருங்க எவ்வளவு மக்கள் புரோஷனம் அடைந்தாங்க பணிகளை அலுவலான முறையில் நாம செய்யக்கூடியதாக து ஒவ்வொரு கிளையும் இயங்கியது பொறுப்பாக நடந்து கொண்டாங்க எதிர்பார்க்கிறாங்க பலருடைய கேள்விகளும் ஒற்றுமையாக அன்பாக நாங்கள் முன்னேறி போக வேண்டியதை எல்லாரும் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது எல்லாரும் துவா செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தவறுகள் இருந்தால் அன்பாக பண்பாக அணுகி நடத்தக்கூடிய ஜும்மாக்களையும் மிக அழகாக இருக்கும் சிறமான காரியம் இல்ல ஒரு சிட்டியில் ஒரு மதரசா இருக்கிறதாக இருந்தால் ஒவ்வொரு தலையங்க ஒரு இறுதி நபித்துவத்தை பொதுமக்களுக்கு இதனுடைய தெளிவு கிடைக்கும் மதிய அலை அடுத்த அஞ்சு வாரத்துக்கு பேசலாம் ஒன்று மிக சிறப்பாக இருக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும் அந்த சந்தர்ப்பங்களில் என்னுடைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் அங்கே இதுவரைக்கும் செய்யாதவர்கள் எங்கள்ட்டையும் வெகு சீக்கிரம் ஒன்று சேர்வோம் நேரத்தில் அல்ல எங்களுடைய கபுள் செய்வானாக அல்ல எல்லா வகையிலையும் கயிறையும் வளக்கத்தையும் ஏற்படுத்துவாராக எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாத்து நாம் மிக புரிந்துணர்வுடன் செயல்படலாம் கிருமி செய்வானாக இந்த நாட்டு முஸ்லிம்களை ஐக்கியத்துடன் ஒற்றுமையுடனும் அல்லா தலா சீராக பாதுகாப்பான اخره ده الحمد لله رب العالمين